சீரராஜெல்வம் போல் சீர்கவே என்ஆசான் வீரராகவருக்கு புகழ் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் தொன்றுகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு வேணி மாதவன் அவர்களே திரு த பச்சேப்பன் அவர்களே திரு ஏ பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் மூன்று ஸ்லோகங்கள் ஆகியிருக்கின்றன இன்று நான்காவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம் பிரபிரஷதி உத்திரீயத் விஷி पीतावृतीन्जंतूंथ यानतनु वितु तिम रोचिमरीचिन्न ते दशाशा सद विशालम विशद विशा शो अमलमलम मंगलम वो दिशंत மயூரகவி என்ன தெரிவிக்கிறார் இருள் என்ற போர்மையானது உயிர்களை விட்டு நீங்கின பிறகு சூரிய பகவான் என்ன பண்றானா எட்டு திசைகளிலும் ஆகாசம் முழுவதும் தன்னுடைய ஒளிக்கதிர்களை பரப்பி உயிர்வாளினங்கள் அனைத்துக்கும் தன் வெளிச்சம் கிடைக்கும்படி செய்கிறான் அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய ஒளியானது உங்களுக்கு சகல மங்களங்களும் செய்யட்டும் அப்படின்னு சொல்ற இதுல சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப சாதாரண மாதிரி இருக்கும் நீங்க கையில் வச்சிருக்கிற புஸ்தகத்தில் கீழே இருக்கிற தமிழ் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா இருள் போர்வை நீங்கிய பிறகு சூரியன் ஒளி அனுப்பி உலகத்தை வாழ்விக்கிறான் எழுதியிருப்பாங்க ஆனா இதுல ரொம்ப உள் ஆழமான அர்த்தம் இருக்கு பிரபரஷ்ய அப்படின்னா போர்வை விலகுவதை இந்த வார்த்தையினால சொல்லுவாங்க ஒருவன் உடம்பு முழுக்க போர்வை போத்திட்டு இருக்கான் அப்ப ஏதோ ஒரு காரணத்தினாலே அவன் அந்த போர்வையை கீழே போடும்படியாகிறது ஒன்னு குளிர் விட்டு போச்சு அல்லது அந்த போர்வைக்கு இனி தேவைப்பாடு இல்லை அப்படின் இருக்கும் பட்சத்தில் போர்வைதான் இல்லையா அதுக்கு பேர் தான் பிரபிரஷின் சொல்றது ஒரு மேலாடை விலகுதல் இங்க எதை சொல்றாரு அப்படின்னா தமஸ் அதாவது இருள் இரவின் இருள் என்னும் போர்வை பூமியை விட்டு விலகுகிறது அப்படி விலகினவுடனே சகல ஜந்துக்களையும் தன் ஒளியாகிய போர்வையினாலே சூரிய பகவான் போர்த்துகிறான் என்று சொன்ன இதுல ஆதித்யகத்தில் வரக்கூடிய ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அகஸ்திய மா முனிவர் ராமனுக்கு ஆதித்யகத்தை உபதேசிக்கிற போது என்ன சொல்றாருன்னா சகல ரிஷிகளுடைய உள்ளத்துக்குள்ளிருந்தும் வணங்கப்படுகிறவன் இவனே சகல ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமையாக இருப்பவன் இவனே சூரியனுக்குள்ளே புனரீக்காக்சனாக இருந்து ஒளிமண்டலத்தை நிர்வகிக்கிறவன் இவனே ஜீவாத்மாக்களுடைய பாவபுண்ணியங்களுக்கு பலன் அளிப்பவன் இவனே அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுக்கிறவன் இவனே நன்றி கொன்றவர்களை தண்டிப்பவன் இவனே சப்த என்று ஒரு குதிரையால் இழுக்கப்படுகிறவன் இவனே என்று வரிசையா சொல்லி வர பார்வைக்கு வெறும் சூரிய மண்டலம் போல உங்களுக்கு காட்சி அடித்தாலும் அவன் வந்து பகவானுடைய கருணையினாலே ஏற்பட்ட ஒரு அமைப்பு கடவுள் வேற எங்கேயும் இவ்வளவு பிரத்யட்சமா தன்னுடைய மகிமைய சக்திய வெளிக்காட்டவில்லை சூரியனுடைய கதிர் ஒவ்வொன்றுமே அமானுஷ்யமானது பகவானுடைய கிருபையை வெளிப்படுத்துவதாய் இருக்கிறது இந்த சூரிய ஒளி சூரிய நாராயணனுடைய கிருபையானது உலகெங்கிலும் நிறைந்திருக்கிற அஜானத்தை போக்குகிறது அதுதான் தாத்பரியம் சகல பாவங்களுக்கும் மூலாதாரம் அறியாமை சகல புண்ணியங்களுக்கும் மூலாதாரம் ஞானம் ஒருதன் தப்பு பண்றான்னா அறியாமைனால பண்றான் ஒருதன் புண்ணியம் பண்றான்னா அறிவனால ஞானத்தினால பண்றான் ஞானம் என்பது ஒளி அறியாமை என்பது இருள் அப்போ ஒவ்வொரு நாளும் இரவிலே இருள் போர்த்துவதும் அந்த இருளை சூரியன் விரட்டுவதும் என்பது எந்த ப்ராசஸ்டா அப்படின்ன ஒவ்வொரு ஆத்மாவும் அவன் எவ்வளவு புனிதனாயிருந்தாலும் அன்றாடம் வாழ்விலே தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் சந்திக்கிறான் அவற்றின் தாக்கங்களால் ஆட்படுகிறான் பாவகர்மாக்களை சம்பாதிக்கக்கூடிய தவறான அஜானத்தை பெறுகிறான் அதை மறுநாள் பகல் பொழுதிலே அவன் விட்டு விடுகிறான் அவனை சாத்விக குணம் வந்து அடைகிறது என்கிற ஒரு மாபெரும் தத்துவத்தை இதில் சொல்றார் நீங்க பார்க்கலாம் இரவு நேரத்தில் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற போது நமக்கு சில சோம்பேறித்தனமான நினைப்புகள் பாவகரமான சிந்தனைகள் மனசில் நிழலாடும் ஆனால் பொழுது விடிஞ்சு காலங்காத்தால ஆறு மணிக்கு விடிஞ்சு எழுந்திருக்கிற போது நம்ம அந்த ரசனைகள் மாறுவதை பார்க்கலாம் இருளுக்கு தாக்கம் இருக்கு ஒலிக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கு பகல் சுறுசுறுப்புக்கும் இருட்டிலே சோம்பலுக்கும் அதிகமான வாய்ப்பு இந்த உள்ளத்தை அடைவதற்கு உள்ளம் அடைவதற்கு காரணம் அது வந்து சராசரியான சாதாரண இயற்கை தத்துவங்கள் அல்ல இரவும் பகலும் சாதாரண இயற்கை தத்துவங்கள் அல்ல அஜானமும் ஞானமும் மாறி மாறி ஏற்படுகிறது தான் அப்படி சொல்றாரு உத்தராயணத்திலே தன் உயிர் நீங்க வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியார் முள் படுக்கையில படுத்துக்கொண்டு காத்திருக்கிற போது இந்த தத்துவம் சொல்லப்படுகிறது பகவத்கீதையில கண்ணன் சொல்றான் இல்லையா ஒரு நற்கதி அடையக்கூடிய ஆத்மாவானது சூரிய மண்டலம் வளர்பிரை பகல் இந்த மார்க்கமாக போகிறான் நர்கதி அடையாத ஆத்மாவானது இரவு சந்திரமண்டலம் தேய்விரை இவற்றின் வழியாக போகிறான் அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ மனிதனுடைய முன்னேற்றம் என்கிறது அவனுடைய ஞானத்தில் இருக்குது அவனுடைய அறிவில் இருக்குது அந்த காலத்தில் நான்கு வருணங்கள் வைத்திருந்தார்கள் பிராமண சத்திரிய வைசிய சூத்ர நாலு வருணங்கள் வைத்திருந்தார்கள்னா அந்த நாலு வருணங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் என்னன்னா யாருக்கு அதிகமாக ஞானமும் உலகியில் பற்றின்மையும் இருந்ததோ அவன் உயர்ந்தவனாக கருதப்பட்டான் மன அடக்கம் குறைந்தவன் அடுத்தபடியாக கருதப்பட்டான் அதான் விஷயம் புலால் மறுத்தல் கண்டிப்பாக சொல்லப்பட்டது அந்தனர்கள் வந்து புலால் தொடக்கூடாது அவர்கள் ஏக பத்தினி விரதத்தைத்தான் கடைபிடிக்க வேண்டும் சொத்து சேர்க்கக்கூடாது சேமிப்பு கூடாது வட்டிக்கு பணம் விடக்கூடாது இப்படி ஏகப்பட்ட நியமனங்கள் இருந்தது இதே பாவங்களை வேறு வருடத்தைச் சேர்ந்தவன் செய்தால் அவனுக்கு கடும் தண்டனை உண்டு பாவமாக கருதப்படுகிறது இவனுக்கு அதை செய்யறதுக்கு வாய்ப்பே குறைவாக இருந்தது அப்படி ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் வகுத்து கொடுத்திருந்தார்கள் ஒரு நான்காம் மரணத்தைச் சேர்ந்தவன் அசைவம் சாப்பிடலாம் பல மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் பகல்ல தூங்கலாம் இப்போ வால்மீகி ராமாயணத்துல ஒரு முக்கியமான இடத்துல தசரதன் மத்தியானம் தூங்குறதுக்காக போனான் அப்படின்னு வருது பகல் தூக்கம் தகாது என்று சாத்திரம் சொல்கிறது அப்படி இருக்கிற போது தசரத சக்கரவர்த்தி மத்தியான சாப்பாட்டுக்கு மேல தூங்குறதுக்கு போறான் வால்மீகி ராமாயணத்துல இருக்குதே அப்போ தசரதன் வந்து தப்பா நியாயமானு கேட்டா சத்திரியர்களுக்கு என்று கொஞ்சம் விதிகள் தளர்த்தப்படுகின்றன பகல் தூக்கம் பாவமாக பிராமணர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிராமணர்கள் பகல்ல தூங்கினாங்கன்னா அவங்க சூரிய பகவானை அவமதிக்கிறான் அர்த்தம் பகல் தூக்கம் தூங்கினா பிராமணன் மூதவி வந்து பிடிக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுது ஏனைய வருணத்தவர் தங்களுடைய ரஜோகுணமான ஆகாரத்தின் காரணத்தினாலும் செய்கின்ற தொழில்களுடைய வேறுபாட்டினாலும் பகலில் தூங்கினால் குற்றமில்லை அல்லது குறைந்த அளவு பாதிப்பு ஏற்படும் பிராமணர்கள் ஒரு நாளும் பகலில் தூங்கலாகாது என்று ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்காக சொல்ல வரன சில வருணத்தாருக்கு அறிவு மிகையினாலே சமுதாயத்திலே உயர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அறிவு யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்களுக்கும் அந்த மரியாதை இருந்தது என்று அவர்கள் விதிவிலக்காகவும் சொல்லியிருந்தார்கள் இப்ப ஏனைய வருணத்தைச் சேர்ந்தவன் ஒருவன் இந்த உயர் வருணத்தைச் சேர்ந்தவனுக்கு இருந்த அறிவோ அல்ல அதை அதிகமான அறிவோ உள்ளவனாய் இருந்தால் அவனுக்கும் இவனுக்குள்ள மரியாதை உண்டு என்று அந்த காலத்தில் ஸ்மிருதிகள் எழுதியிருந்தன அதனாலதான் நம்மாழ்வார் வந்து உயர்வாக கொண்டாடப்பட்டார் நம்மாழ்வார் வந்து வேளாண் மரபனை சேர்ந்தவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் திருவள்ளுவர் நெசவு நெய்யக்கூடிய தொழில் செய்தவர் ஆனால் அவருடைய திருக்குறள் தெய்வக்குரலாக மதிக்கப்பட்டது அறிவுதான் மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவனும் அவன்கட்படுமே சங்ககால பாட்டு வருணத்தாலே தாழ்ந்தவனா இருந்துட்டாலும் கல்வியும் அறிவும் வந்துட்டா அவனுடைய மேல் வருணத்தில் இருக்கிறவனாக சொல்லப்பட்டவனும் கூட அவன் காலில் விழுந்து அவங்ககிட்ட மரியாதை செஞ்சு அதை கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அப்ப இந்த புத்தி பிரகாசம் என்ற அறிவு வெளிச்சம் நமக்கு எங்கிருந்து வருகிறது என்றால் இது சூரியனால் தான் வருகிறது சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இந்த ஆத்மாக்கள் தாங்கள் சாப்பிடக்கூடிய கண்ட கண்ட ஆகாரங்களுடைய தாக்கத்தினால் உண்டாகும் தமோ குணத்தையும் ரஜோகுணத்தையும் நீக்கிக் அந்த சூரியனுடைய ஒளி இல்லைன்னா இந்த உலகம் இருள் மூடி கிடக்கும் என்பதற்கு தாத்யம் என்ன அஜானம் வளர்ந்து கொண்டே போகும் என்பதை தான் சொன்னார் அதான் பிரபிரஷதி போர்வை நழுவுகிறது உத்திரியத் துஷி தமசி என்றால் துணி நர்த்தம் மேலே போட்டிருக்கிற மேலாடை த்விஷி தமசி என்றால் இருள் சூழ்ந்திருக்கிறது அதாவது விஷி என்றால் தமஸ் என்றால் இருள் இங்க இருட்ட குறிக்கும் என்றாலே கரெக்ட் அர்த்தமே இருட்டு தான் அதாவது வேதம் என்ன சொல்றது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு மாறுங்கள் சாவிலிருந்து வாழ்வுக்கு மாறுங்கள் அதுதான் உபனிஷோட லட்சியமே அதுதான் இவ்வளவு நூத்தி எட்டு உபனிஷத் நோக்கம் என்ன அசதோமா சத்கமையா தமசோமா ஜோதிகமயா மிருத்தியோர்மா அமிர்தம் கமையா ஓம் சாந்தி ஹி சாந்தி இந்த உபனிஷதனுடைய லட்சியமே என்னன்னா சாவிலிருந்து வாழ்விற்கு வாருங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள் அதை தான் அப்போ இருளிலிருந்து மனிதன் வெளிச்சத்தை அடைவதுதான் அவன் மனித ஜென்மாய் எடுத்ததனுடைய லட்சியம் அது ஒவ்வொரு நாளும் அவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது அதான் சொல்றார் தமசி அந்த இருளினால் சூழப்பட்ட அந்த போர்வை விலகுகிறதான் சமுத்வீ வீதாவுத்தின் உத்விக்சன பார்த்து யாரு சூரிய பகவான் பார்க்கிறாராத வீதாவுருத்தின் ஆவருத்தி என்றால் சுற்றி இருப்பது வீத்த என்றால் கழிந்து விட்டது இவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் ஆவருத்தியானது கழிந்து விட்டது இருள் என்பது கழிந்து விட்டது என்பதை பார்த்து அப்படிங்கிற ஆவருத்திங்கிறதுக்கு இப்போ சாதாரணமா ஒரு மந்திரத்தை சொன்னா அதுக்கு ஒரு ஆவருத்தின்னு சொல்லுவாங்க ஒரு நாலு வரி மந்திரத்தை எழுதி கொடுத்து இது லட்சம் ஆவருத்தி நீங்க ஒரு கொடுக்கணும் அப்படிமா ஆவர்த்தி வந்ததுன்னா ஒரு மந்திரத்தை முதல் வரியில் ஆரம்பிச்சு ரெண்டாவது வரி மூணாவது வரி நாலாவது வரின்னு முடிச்சு மறுபடியும் முதல் வரியில் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அதனால ஆவருத்தி ஆவருத்தி என்றால் சர்க்கள் வட்டம் சூழல் சூழ்ந்திருப்பது பத்து ஆவருத்தி அவன் ஊருக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா பத்து தடவை போயிட்டு வந்தான் அர்த்தம் இங்கே உலகை சூழ்ந்திருக்கிற அந்த இருள் என்ற அந்த ஆவருத்தி ஆனது இந்த உலகத்தை இந்த அண்டத்தை அண்ட கடாகத்தை சூழ்ந்திருப்பதற்கு ஆவரணம் என்று பெயர் அதாவது சூழ்ந்திருப்பதன் அர்த்தம் வீத்த ஆபத்தின் இப்படி கழிந்து விட்டது என்பதை பார்த்து பிராக் ஜந்தூன் பிராக் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏழின்னு அர்த்தம் அதிகாலைன்னு அர்த்தம் இருள் விலகிவிட்டது என்பதை முதன் முதலிலே பார்க்கிறவன் சூரியன்தான் அருணோதயம் வந்தவுடனே இருள் விலகிவிடுகிறது அதுக்கப்புறம் தான் சூரியோதயம் வருகிறது அத முதன் முதல்ல பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் என்ன ஆகுது என்றால் தந்தூன் நூலாடை மேலாடை அவர்கள் போர்த்து இருந்த இருள் என்ற மேலாடை விழுந்துவிட்டது என்பதை பார்த்து யானத்தனும் வித்தனுத்தே அந்த சூரியன் வந்து வித்தனுத்தே என்றால் போர்த்துகிறான் இவன் ஒரு போர்வை கொடுக்கிறான் அதாவது கொஞ்சம் அசப்பில் பாத்தீங்கன்னா ஒரு ஏழை ஒரு போர்வை போத்தி இருந்தா அவனுக்கு போர்வை கீழே விழுந்துருச்சுன்ன உடனே ஒரு பணக்காரன் அவனுக்கு இன்னொரு போர்வை கொடுக்குறாங்கிற மாதிரி எழுதுறார் இருள் என்ற போர்வையை போர்த்து இந்த உலக மக்கள் அந்த போர்வையை இழந்தவுடனே அவர்கள் மீது இறக்கப்பட்டு இவன் இன்னொரு போர்வை தருகிறானா அந்த போர்வை என்னடானா ஒளி போர்வைங்கிறார் இந்த ஒளியினாலே நீங்கள் சூழப்படுவீர்களாக அப்படின்னு கருணையினாலே செய்கிறான் இப்போ வஸ்து ஸ்வபாவ புண்ணியம் நம்ம சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில புண்ணியங்கள் உண்டு ஏனா நீங்கள் அறியாமலேயே சில விஷயங்களோடு சில காரியங்களோடு சில வஸ்துக்களோடு தொடர்பு கொண்டால் அவை உங்களுக்கு மாபெரும் புண்ணியத்தை தருகின்றன உதாரணத்துக்கு ஒரு கோவில் வாசப்படியில் கால் மணி நேரம் உக்காந்துருக்கிறீங்க மழை துருதுங்கிற காரணத்துக்காக அது கோவில்னு உங்களுக்கு தெரியாததும் உங்களுக்கு பக்தி இல்லை கோவிலை பற்றி நினைப்பில்லாமல் உட்கார்ந்து இருந்தால் கூட அது ஒரு புண்ணியம்னு மார்க்காக போடப்படுகிறது அதாவது நீங்கள் தெரியாமல் செய்த புண்ணியம் இப்படி வஸ்து ஸ்வபாவ புண்ணியமாக சூரியனுடைய ஒளி உலகத்தில் படும்போதெல்லாம் மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் சூரிய ஒளியினாலே அவர்கள் புனிதப்படுத்தப்படுகிறார்கள் ஏன்னா சூரிய ஒளிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல சூரிய நாராயணனுடைய அருட்கதிர்கள் அதனால தான் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர வேணுமே கோவில்கள் கூட பார்த்தீங்கன்னா கூட வெளிச்சம் வராப்பில் தான் கோயில் கட்டுவாங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ சைவ கோவில்கள்லையும் வைணவ கோவில்கள்லையும் சூரியனுடைய ஒளியானது மூல விக்கிரகத்தில் நாள் படுகிறது அப்படிங்கிற மாதிரி கோவில் கட்டப்பட்டிருக்கின்றன நிறைய இடங்கள்ல ஒன்று ரெண்டு இல்லை சில கோவில்களை பற்றி தகவல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆனால் எத்தனையோ கோவில்கள்ல அது இன்றும் நடந்து வருகிறது காரணம் என்ன அது ஒரு அபிஷேகம் ஒரு தெய்வத்துக்கு இளைஞர் அபிஷேகம் தேனபிஷேகம் பாலபிஷேகம் செய்கிறார்கள் அதுபோல இந்த சூரிய ஜோதியர் அபிஷேகம் என்று ஒன்று உண்டு அந்த சூரிய ஜோதியர் அபிஷேகம் படுவது பண்ணுவதுங்கிறது அந்த தெய்வத்தினுடைய சார்ஜ் அந்த சக்தியை அது வலுப்படுத்துகிறது அதைதான் வித்தனுதைய சூரியன் போர்த்துகிறான் திக்ம ரோச்சர் மரீச்சின்னு திக்மன ஷார்ப்பு அர்த்தம் சக்கரத்தாழ்வாருக்கு திக்ம நேமின்னு ஒரு பேர் உண்டு திக்மனா கூர்மையான நேமினா சக்கரம் கூர்மையான மரீச்சிதா ரோச்சிஸ் என்றால் பிரைட் மிக ஒளிமயமான மரீச்சின் கதிர்களை கூர்மையான ஒளி மிகுந்த கதிர்களை கதிர் எப்படி கூர்மையா இருக்க முடியும் கத்தியாது அறுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு கதிரும் இருளை விரட்டுகிறது இருளை அறுக்கிறது நான் முன்பே சொன்னேன் மந்தேகர்கள் என்ற ராட்சசர்கள் சூரியனோடு தினமாத சண்டை போடுறாங்க ஏன் போடுறாங்க இருந்திருந்து அவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வேற ஆள் கிடைக்கலையா என்றால் சூரிய ஒளி வந்து விட்டால் அரக்கர்களுக்கும் ராட்சசரிகளுக்கும் பலவீனம் இருட்டில்தான் வந்து ராட்சசரிகளுக்கு பலம் பகல்ல வந்து அவர்களுக்கு பலவீனம் அதனாலே இந்த சூரியனை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது மந்தேகர்கள் சூரியனை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் துரியோதனன் வந்து மகாபாரதத்துல ஒரு மாபெரும் தோல்வியை என்ன அப்படின்னா பாண்டவர்கள் வனவாசம் பண்ணுகிற போது துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து ஒரு திட்டமிடுகிறார்கள் என்ன திட்டம் அப்படின்னா பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்பினா மட்டும் பத்தாது அவர்கள் காட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது நாம சந்தோஷமா இருக்கிறோங்கிறத அவங்களுக்கு காட்டணும் அதனால நாம வண்டி வண்டியா பலகாரங்களை ஏற்றி கொண்டு போய் அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம கேம்ப் போட்டு அவங்க சாப்பாட்டுக்கு வழி கஷ்டப்படுற போது நாம அவங்க எதிரில் இந்த பலகாரங்களை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்ற போது பக்கத்துல வந்து மேல வாத்தியம் எல்லாம் ஒலிக்கணும் அப்பதான் எனக்கு திருப்தின்னு துரியோதனன் சொன்னான் உடனே சகுனியும் துரியோதனனும் மற்றவர்களுமாக சேர்ந்து கொண்டு வண்டி நிறைய பலகாரங்களை எடுத்துக்கொண்டு பாண்டவர்கள் கேம்ப் போட்டுருக்கிற இடத்துல வந்து பாடி வீடு இறக்கலாம் என்று வருகிறார்கள் அந்த நேரத்துல ஒரு கந்தர்வராஜன் சித்திரசேனன் நினைக்கிறேன் அவன் பேரு அவன் என்ன பண்றான் இதை பார்த்துட்டு மனசு பொறுக்காம பாண்டவர்களே வஞ்சவனா வஞ்சகமாக சூதாடி கெடுத்ததும் இல்லாம இப்படியெல்லாம் வருகிறார்களே இவர்களை தடுக்க வேண்டும் என்று அந்த துரியோதனனோடு போரிட்டு அவனை தோற்கடித்து தன்னுடைய தேர்ச்சக்கரத்திலே அவனை கட்டி தேர் போகிற போது தேர் சக்கரம் உருளுகிற போது அவன் தலையும் காலும் மேலும் கீழே போயிட்டு வரும் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போறான் அவன் கந்தர்வ இந்த நேரத்திலே இந்த செய்தி பீமனுடைய காதுக்கு விடுகிறது. பீமன் உடனடியாக அவங்க அண்ணன் யுதிஷ்டிரன் கிட்ட ஓடி வந்து அண்ணா அண்ணா ஒரு சந்தோஷமான செய்தி தெரியுமா நம்மளை இவ்வளவு அலங்கோலப்படுத்தின இந்த துரியோதனன் என்ன காரணத்தினாலும் காட்டுக்கு வந்திருக்கிறான் ஏன் வந்தான்னு தெரியாது அவனுக்கும் இந்த கந்தர்பராஜாவுக்கும் என்ன காரணத்தினாலும் சண்டை வந்திருக்கு அதுவும் என்னன்னு தெரியல அந்த சண்டையிலே துரியோதனன் தோற்றுவிட்டான் அவனை தேர் சக்கரத்திலே கட்டி வைத்து அவன் இழுத்து கொண்டு போகிறான் அவனுடைய நகரத்துக்கு அப்படின்னு சொன்னான் அப்ப யுதிஷரன் சொன்னான் நமக்குள்ள சண்டை வரும்போது நாம் வந்து நூறு வெர்சஸ் அஞ்சு ஆனா மூன்றாவது மனுஷன் சண்டைக்கு வரும்போது நாம நூத்தி அஞ்சு அவன் ஒண்ணு அதனால இப்போ பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவனுக்கு ஏற்பட்ட அவமானம் நமக்கு ஏற்பட்ட அவமானம் மாறி அதனால நீ போயி உன் விரோதத்தை மறந்து அந்த கந்தர்பராஜான அடிச்சு போட்டுட்டு அவன் துரியோதனனை மீட்டு கொண்டு வா அப்படின்னு பீமன் அண்ணா என்னென்னா பேசுற உனக்கு புத்தி பிசைகி போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் எவ்வளவு கொடியவனவன் எவ்வளவு நயவஞ்சகமாக நம்ம வாழ்வு கெடுத்தான்னு பறிச்சான் அவனுக்கு சாதகமாக இப்படி பேசுறீன்னு சொன்னால் நீ உண்மையிலேயே என் தம்பியா இருக்கும் இந்த காரியத்தை நீ செய்யணும்டா அப்படின்னா வேற வழி இல்லாமல் உனக்கு தம்பியா பிறந்தனில்ல இப்படிதான் செய்ய வேண்டிதான் வேற வழி என்ன என்று போய் அந்த கந்தர்வராஜாவை பார்த்து டேய் என்னுடைய சகோதரனை அவிழ்த்து விடு அப்படின் அவன் சொன்னான் அட மடமண்டு உனக்கு கெடுதல் பண்ண வண்டமண்டாயிவான் நீங்க பாக்க பார்க்க பலகாரம் கொண்டு வந்து உங்களை காப்பாத்தனுங்கிறதுக்காக சண்டைக்கு கூப்பிடுறியா எனக்கு தெரியுது எங்க மட அண்ணனுக்கு தெரியலையே நான் என்ன பண்றது அப்படின்னா அப்ப அவன் பார்த்தான் சரி இதுக்காக அனாவசியமா நமக்குள்ளே சண்டை வேண்டாம் உனக்கு என்ன இவனை அவுத்து விடணும் அவ்வளவுதானே போ அப்படின்னு அவுத்து விட்டான் அவிழ்த்து விட்ட உடனே அந்த துரியோதன தர தரனு பிடிச்சு எடுத்துட்டு வந்து தன்னுடைய அண்ணன் முன்பு நிறுத்துக்கிறான் பீமன் அப்போ இவனுக்கு வெக்கம் புடுங்கி திங்கிது நம்ம பேசாம அரண்மனையில இருந்திருக்கலாம் புதுசா பிளான் எல்லாம் பண்ணி வண்டி நிறைய பலகாரத்தை கொண்டு வந்து அந்த பலகாரத்துக்கு எதிரில் நாம பாண்டவர்களுக்கு எதிரில் அவமானப்படுறப்போச்சுன்னு தலையை குனிஞ்சு நிற்கிறான் அப்போ யுதிஷனன் சொல்றான் துரியோதனா நீ வெறி தீர் மட்டுக்கும் எங்களுக்கு கெடுதல் பண்ணினேன் இனிமே எங்ககிட்ட என்ன இடுப்புல சுத்தி இருக்குது அந்த ஒரு துணிதான் இருக்குது வேற ஒண்ணும் இல்ல இன்னமும் உனக்கு ஆத்திரம் அடங்கலையா இங்கேயும் எங்களை விரட்டி வந்து கெடுதல் பண்ணணும்னு வர்றியா இந்த துர்புத்தி வந்து உன்னதான் அழிக்கும் எங்களை ஒன்றும் செய்யாது உன்னுடைய சகோதரனுங்கிற முறையில் சொல்றேன் இப்படிலாம் பண்ணாத இனிமே நல்லவனாரு போன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டான் அவன் போன்னு சொன்ன உடனே இவன் பீமன் பின்னால் இருந்து ஆமா போ அப்படின்னான் அவன் சொன்ன அர்த்தமே வேற இதை கேட்ட உடனே அந்த துரியோதனனுக்கு தாங்க முடியாத அவமானம் நேர தன்னுடைய அரண்மனைக்கு போய் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் இதுக்கு பிறகு நம்ம உயிரோடு வாழ்றதை விட செத்து போவதே மேலே என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொள்வதற்கு முயற்சி செய்கிறான் அந்த நேரத்திலே பாதாட லோகத்தில் இருக்கிற ராட்சஸர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த துரியோதனன் வேற யாரும் இல்லை உலகத்தில் இருக்கிறவர்கள் அவனை கெட்டவன் என்று சொல்லலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பூமியில நமக்கு ஒரு அம்பாசிடர் மாதிரி இருக்கிறான் தீமையை பரப்புவதற்கும் நன்மையை கெடுப்பதற்கும் அக்கிரமத்தை வளர்ப்பதற்கும் நமக்கு உடன் பிறந்தவன் போல ஒரு துரியோதனன் இருக்கிறான் அவன் செத்து போயிட்டான்னா தீமையே செத்து போயிடும் அதனால அவன் சாகும்படி விடக்கூடாது என்று சொல்லி பாதாள லோகத்திலே ராட்சசராஜா என்ன பண்றான் அவனை மாயமாங்கிய கொண்டு வாடான்னு சொல்றான் திடீர்னு பார்த்தா பூமியிலே துரியோதனன் மறைந்து விட்டான் கண் பார்த்தால் அவன் பாதாளத்தில் இருக்கிறான் அப்ப அந்த ராட்சசராஜா சொல்றான் நாமெல்லாம் இருளின் சக்திகள் மனசுல இவ்வளவு தூரம் வந்து நமக்குனே ஏற்பட்ட ஒரு உத்தமமான வாக்கியாது நம்ம போல சில பேருக்கு தான் வாக்கியம் நீ செத்து போயிட்டா இந்த பாண்டவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறது யார் தர்மத்தை அழிக்கிறது யார் எனவே அதர்மத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீ அழியக்கூடாது என்று சொல்லி அவனுடைய உடலிலே வஜ்ரம் போல பலத்தை ஏற்படுத்தி மறுபடி பூமிக்கு அனுப்புகிறார்கள் அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள் சில மந்திரங்களை உபதேசம் பண்றோம் அதை ராத்திரி நேரத்தில் நீ ஜபிக்கணும் மயான நேரத்தில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜபிக்கணும் சூரிய வெளிச்சத்துல இந்த மந்திரத்தை நீ ஜபிக்க கூடாது அப்படி ஜபிச்சா அந்த மந்திரம் பலிக்காது ஏன்னா நாமெல்லாம் இருளின் புதல்வர்கள் சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ் என்று உபதேசித்து அனுப்புகிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மயான பூஜையிலையும் இந்த மாதிரி ஆபிச்சார யாகங்களையும் ரொம்ப நாட்டம் அதிகமாய் போய்விடுகிறது என்று பாரதத்தில் பார்க்கிறோம் எதுக்கு இவ்வளவுன்னு சொல்றேன்னா இருளின் போர்வை பூமியை மூடுகிற போது நமக்கு அறிவு சோம்புகிறது ஞானம் மழுங்குகிறது அந்த அஜானத்திலிருந்து மனிதர்களை காப்பதற்காகவே பகவான் கருணையினாலே சூரிய நாராயணன் என்று ஒரு வடிவெடுத்து வானத்திலே சஞ்சரிக்கிறான் இந்த ஸ்லோகங்களை சொல்றதுக்காவது நீங்க காலங்காத்தால இளஞ்சூரியனுக்கு எதிரே சொல்வது மிக உத்தமம் அந்த வெயில் உங்க மேல படுற மாதிரி சொன்னா உங்களுக்கு பன்மடங்கு பளிக்கும் என்பதற்காக இப்படி பொருள் பொதிந்த ஸ்லோகங்களை மயூரகவி யாத்திருக்கிறார் தே சாந்திரி பூய மிக அருகாமையிலே இருந்து சாந்திரம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது க்ளோஸ் இப்ப நம்ம பனியன் போட்டிருக்கோம் உடம்புல அது நமக்கு ரொம்ப சாந்திரி நெருக்கமா இருக்கிறது இந்த சூரிய ஒளியானது உங்க உடம்பல படுறதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு உள்ளத்திலும் நெருக்கமாகி அவனுடைய அருட்கதிர்வீச்சு உங்களுக்கு ஏற்படும்படியாக சாந்திரி போய சத்யகா சத்யான்னு சொன்ன உடனே இப்பொழுதே இன்றே இம்மிடியி விஷாலம் அதில் ஷா ஷா ஷா ஷான்னு வர்ற மாதிரி அந்த வாக்கியத்தை அமைச்சிருக்கிறார் அதை பிரிச்சு பிரிச்சு படிக்கணும் கிரம அப்படின்னு சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய பாதையிலே ஒவ்வொரு அடியிலும் திரிவிக்ரமன் அப்படிங்கிற பேருக்கு மூன்று அடி எடுத்து வைத்தவன் கிரமம் என்றால் ஸ்டெப்பு விக்ரமம் என்றால் வெற்றிகரமாக வைக்கப்பட்ட ஸ்டெப் த்ரீ என்றால் மூன்று திரிவிக்ரமம் இந்த ஸ்டெப் ஒவ்வொரு பதத்திலும் விஷத விஷத அப்படின்னு சொன்ன மிக தெளிவான வெரி பியூர் வெரி பிரைட் பத்து திசைகளிலும் வாழ்க்கை பத்து திசைகளால் சூழப்பட்டிருக்கிறது எட்டு திசை அஷ்டதிக்கு பாலகர்கள் மேலே ஒண்ணு கீழே ஒண்ணு இந்த பத்து திசையிலும் இருந்தும் மனிதர்களுக்கு நன்மையும் தீமையுமான தாக்கங்கள் வருகின்றன அதனாலதான் ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால எழுந்தவுடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த பத்து திசையில் இருந்தும் நமக்கு தாக்கம் உண்டாகிறது இப்போ நவகிரகங்கள் ஒரு மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அல்லது உங்கள் எதிரி வந்து ஏவென பில்லிசூன்யமோ மந்திரவாதமோ உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிற போது அதை எப்படி வேலை செய்யும்னா உங்கள் புத்தியில புகுந்து என்ன காரியம் செய்யக்கூடாதோ அந்த காரியத்தில் ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணும் அப்படிதான் பிடிக்கும் நளமகாராஜனை சனி பிடிக்கணும்னு நினைச்சபோது அவன் வந்து மலைஜலம் கழித்து விட்டு வரும்போது பாதத்தில் மேல் பாதத்தில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்தான் புறங்காலில் தண்ணி ஊத்தலை அவன் ஏன் ஊத்தலை அப்படின்னு சொன்ன அங்கே ஒன்றும் அழுக்கப்படலை எதை காலில் தண்ணி ஊற்றணும்னு சடங்கு சொல்கிறாங்க ஊற்றியாச்சு அப்படின்னு அலட்சியமாக விட்டான் ஏன் விட்டான்னா ஏழரை நாட்டு செய் அவனை காத்திருக்கிறான் கடந்த அஞ்சு நாளாக அவன் அரண்மனையில் இவனை பிடிக்க முடியல ஏன்னா இவனுடைய பூர்வ புண்ணியம் மட்டும் இல்லை ஆச்சார இவனை பாதுகாக்கின்றன அனுஷ்டானங்கள் வந்து நமக்கு புண்ணியத்துக்கு ஒரு முறுக்கு கொடுக்கும் அனுஷ்டானத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா காரணமா வச்சுக்கலாம் என்ன துரனுஷானு தெரியலேருக்கிற போது டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்றப்போ அவன் புறங்காலல தண்ணி ஊத்தாம வந்தான் அந்த புத்தி சனிதான் அவனுக்கு கொடுத்தான் உடனே வந்து அவன் பிடிச்சிட்டான் பிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அவனுக்கு சூதாட வேண்டும் என்ற ஆசை வந்தது சூதாடினான் வீணா போனான் அப்போ கெட்டகாலம் மனுஷனுக்கு வரும்போதும் பிற நமக்கு செய்யக்கூடிய தீமை நம்ம வந்து பிடிக்கிற போதும் துர்புத்தி மூலமாக தான் வந்து பிடிக்குது அதனால தான் அவர் சொல்கிற பத்து திசைகளிலும் உங்களை பாதுகாக்கட்டும் உங்களுக்கு கீழே இருந்து துஷ்டசக்திகளும் பிடிக்கக்கூடாது மேலிருந்து தேவர்களும் உங்களுக்கு வந்து இம்சை பண்ணக்கூடாது இப்போது அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போனால் அவன் மேலே ஊர்வசி ஆசைப்பட்டாள் வா என் கூட படுக்கைக்கீன்னு கூப்பிட்டா அப்போது தேவலோகத்திலிருந்து மனுஷனுக்கு இம்சை வர்றதை பாருங்கள் நாம் சும்மா இருந்தால் கூட அதனால பத்து திசைகளிலிருந்தும் சூரியனுடைய ஒளி உங்களை சூழ்ந்து உங்களுக்கு சகல மங்களையும் செய்யட்டும் தசாலி விஷாலம் தசாலி விஷாலம்னா கம்ப்ளீட் ஸ்பேஸ் எல்லா இடத்தையும் அந்த சூரிய ஒளி கவர் பண்ணட்டோங்கிறார் சஸ்வத்து சஸ்வத்து என்ற சொல்லுக்கு ஆல்வேஸ் எப்பொழுதும் அர்த்தம் அதாவது ஆசீர்வாதம் பண்றவங்க என்றென்றும் இன்றும் என்றும் அப்படின்னு வாழ்த்துவாங்க நிறைஞ்ச மனசா ஆசீர்வாதம் பண்றவங்க ஆசீர்வாதங்கிறது சில சமயத்துல தான் நம்ம சூழ்ந்திருக்கும் சில சமயத்தில் சூழ்ந்திருக்காதுன்னு சொன்னா மனுஷனுக்கு நம்ப முடியாத ஒரு வாழ்வாயிடும் எப்பொழுதும் இருக்கட்டும் இந்த சூரிய வெளிச்சமானது பகல்ல வந்து உங்களை இன்று இரவு சூரிய வெளிச்சம் மறைந்து விட்ட பிறகும் கூட அந்த சூரியனுடைய அருள் உங்களுக்கு இருக்க வேண்டும் இப்போ ராத்திரி நேரத்தில் சூரிய பகவானை நோக்கி ஒருத்தர் பிரே பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் சூரியன் இல்லை இப்போது மானசீகமாக சூரியனை நோக்கி விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா சூக்மமாக எல்லாவற்றிலும் எல்லாம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கர்ணன் இருக்கிறான கர்ணன் வந்து தன் தந்தை சூரிய பகவான் என்று உணர்ந்து அந்த சூரிய பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவான் அப்படி பிரார்த்தனை பண்ணுற போது பகலில் மட்டும் இல்லை இரவு நேரத்தில் கூட என் தந்தையே சூரிய தேவா அப்படின்னு வழிபடுவான் அப்படி வழிபடும் போது அந்த பிரார்த்தனை அவனை சென்று சேருமா சேராதா என்றால் சென்று சேரும் ஏனென்றால் இருளிலும் ஒளி இருக்கிறது நான் அதைய வகுப்பிலேயே சொன்னேன் ஒளியில் இருள் இருக்கிறது எல்லாம் எல்லாவற்றிலும் இருக்கிறது நீரில் நெருப்பு நெருப்பில் நீர் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதன்படி எல்லா காலத்திலும் இந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் சஸ்வத்து சம்பாதயன்தோ சம்பாதயன்தோ அப்படின்னு சொன்ன கம்ப்ளீட்டா அகம்ப்ளிஷ் அதாவது முழுமையாக உங்களுக்கு சிறப்பு செய்யட்டும் அம்பரம் அமலமலம் வானம் வானத்திலே அழுக்கு என்பது சுத்தமாக இல்லாதபடி சூரியனுடைய ஒளி பரவுகிறது அதுபோல உங்களுக்கு கொஞ்சம் கூட உள்ளத்திலோ புத்தியிலோ உங்கள் அதிர்ஷ்டத்திலோ எங்கேயும் வந்து கோளாறு இல்லாதபடி முழுக்காதாரம் செய்யட்டும் ஏன்னா சூரியன் நவ கிரகங்களுக்கும் அதிபதி எல்லா கிரகங்களுக்கும் அவன் தலை நமக்கு ஜாதகத்தில் இருக்கிற சகல தோஷங்களும் நீங்கி போகும் சூரியனுக்குள் இருக்கிற நாராயணனை வழிபட வேண்டும் அந்த சூரிய நாராயணனுடைய கருணையினாலே உங்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கட்டும் என்று வாழ்த்துகிறார் மங்களம் ஓ திசந்து மங்களம் திசந்து அப்படின்னா அருள் செய்யட்டும்னு அர்த்தம் மே காட் பி வித்யூ மே ஹீ பிளெஸ் யூ அப்படிங்கறத திசந்துன்னு சொல்றது மங்களம் என்றால் சகல மங்களம் மங்களம்ங்கிறது அவரவருடைய ஆசைக்கு ஏற்ப வித்தியாசப்படும் மங்களம்ங்கிறது சில பேர் வந்து கல்யாணத்தை மங்களம்னு நினைப்பாங்க சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் அது மங்களமாக இருக்கும் சில பேருக்கு பணப்பற்றாக்குறை சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் மனசில் பணம் பணம் பணம் பணம்னு அது ஒரே கோரிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் மங்களம்ங்கிறது பணம்தான் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும் சத்ராஜ்யத்து சூரிய பகவான் உனக்கி உபாசனை பண்ணி அவனுக்கு சமந்தகமணி கிடைச்ச போது அந்த சமந்தகமணி தினம் என்ன கொடுக்குமா நாற்பது வாரம் தங்கம் கொட்டுமா இந்த காலத்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்ன வண்டி வண்டியா தங்க காசு கொட்டும் பூஜையரை நிறைய டெய்லி கொட்டும் அதை வந்து என்ன பண்ணினா வாரி வழங்கி தான தர்மம் பண்ணினானா என்னடான் அதன் மூலமாக நீங்கள் நிறைய புண்ணிய சம்பாதிக்கலாம் அப்போ பணமும் வரும் என்று அவர் இப்படி சொல்றேன் இதில் இந்த ஸ்லோகத்தை இந்த மட்டத்தில் விட்டுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு எனக்கு மனசு வரல என்ன காரணம் அப்படின்னு சொன்ன இதில் தான் வந்து உபனிஷத்துனுடைய சூரிய நாராயண தத்துவம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன் இந்த கீழே எழுதப்பட்ட தமிழர்த்தத்தை மட்டும் படிச்சுட்டு இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்னு நீங்க பாவிச்சுட்டு போனீங்கன்னா சூரிய சதகத்து மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதையே போயிடும் ஏன்னா அதை படிச்சு பாருங்க அதுல என்ன பிரமாதமாக எழுதியிருக்குதுன்னு இப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்க உதாரணமா இருட்டு என்ற போர்வை போய்விட்டது வெளிச்சம் என்ற போர்வை வந்துவிட்டது இந்த சூரியன் உங்களை காப்பாராக அப்படின்னா எழுதுறதுக்கு ஒரு மயூரகவி வரணுமா நாங்கள் கூட அழகாக எழுதுவோமே காலங்காத்தால் இருட்டு நீங்கி விட்டது ஒளி வந்து விட்டதுன்னு எழுதுறதுக்கு ஒரு மயூரகவி தேவையா என்றால் அங்கே தான் வந்து நீங்கள் முக்கியமாக உணர வேண்டிய விஷயம் இருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா திருவள்ளுவரை பற்றி ஒரு டிஸ்கஷன் என்னன்னா திருவள்ளுவர் வந்து அறத்துப்பால் எழுதினார் பொருட்பால் எழுதினார் இது உலகத்துக்கு வேண்டியது காமத்து பால் ஒன்று இது என்னத்துக்கும் எழுதினார் கல்யாணம்னா என்ன கல்யாண வாழ்க்கைனா என்னான்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாதா இதை எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு பால் வேணுமா அதுக்கு இத்தனை குரல் வேணுமான்னு கேள்வி அப்போ தான் அதுக்கு பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவர் எழுதின இந்த காமத்து பால் என்பது உலகியல் காமத்தை குறித்ததல்ல இது ஆன்மீக அகத்துறை அந்த ஆன்மீக அகத்துறையின்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் கல்யாணம் நாயக நாயகி பாவனையில நாம பார்க்க எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு குரல் படிவிலே யாத்திருக்கிறார் இத முதல்ல நாயக நாயகி பாவனைய படிச்சுக்கங்க அதுக்கப்புறம் நீங்க காமத்துப்பால படிங்க கரெக்டா எந்த கருத்தை எந்த குரல வச்சிருக்கிறாருன்னு யாருமே சொல்லிக் கொடுக்காம உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்கும் திருவள்ளுவர் காமத்துப்பால் அந்த நோக்கத்துல தான் எழுதினார் அதனாலதான் அவர் மோக்த்துப்பால் எழுதவில்லை இப்போ அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு இருக்கு இல்லையா நான்கு புருஷார்த்தங்கள் இருக்கிற போது இவர் அறமும் பொருளும் இன்பமும் மட்டும் எழுதிட்டீங்க வீட்டை விட்டாரு அதுக்கு ஞானியாங்கன்னா காமத்துப்பாலிலே மோக் அடங்கி இருப்பதாலே அவர் அதை விட்டொழிந்தார் அது மாதிரி இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சுலோகம் எழுதி வச்சு இதை என்னமோ பாராயணம் பண்ணமுன்னு பித்துக்குளி முருகதாசுக்கு கண்ணு வந்துருச்சு அவருக்கு குஷ்டரோகம் போயிடுச்சு நோய்வாய்பட்டவங்களுக்கெல்லாம் சர்ம ரோகம் தீருது இந்த ஸ்லோகத்துக்கு எல்லாம் அவ்வளவு பவர் இருக்குன்னா நான் இதை விட பவர்ஃபுல் ஸ்லோகம் தமிழை நான் எழுதுவேன்னு அவங்க ஆரம்பிச்சிட மாட்டானா அதுக்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய உள்ளுரை பொருள் இதில் இருக்கிற உள்ளுரை பொருள் என்ன என்றால் நோய்கள் எதற்காக தரப்படுகின்றன துன்பங்கள் எதற்காக தரப்படுகின்றன இவையெல்லாம் பகவான் வந்து கருணையினாலே மனிதர்களுக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப இந்த மேஜை மேல பத்து பேப்பர் வைக்கிறோம் அந்த பேப்பர் மேலே ரெண்டு வெயிட்டு வைக்கிறோம் எதுக்கு இது காற்றுல பறந்து போயிடக்கூடாது இந்த வெயிட்டுங்க வைக்கல ஏன்னா அந்த பேப்பருக்கு மரியாதை இல்லை அது பறந்து போய் சாக்கடையில் விழுந்துடும் அது மாதிரி உலகத்தில் எவ்வளவோ நன்மைகளையும் நலன்களையும் கொடுத்து ஒரு பேப்பர் வெயிட்டு வைக்கிற ஆண்டுவேன் என்னடானா அவைதான் நோய்கள் அவைதான் துன்பங்கள் இந்த துன்பங்கள் இருந்தால் இந்த பேப்பரானது பறக்காமல் இருக்கும் இல்லாட்டி ஓவராக ஆட்டம் போடும் அதனாலே அவர் என்ன சொல்கிறார் உள்ளுக்குள்ளிருந்து பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்புரிச்சு மனிதனுக்கு பல செல்வங்களை கொடுக்கிறான் ஆனா அந்த செல்வங்களை கொடுக்கும் இந்த செல்வம் அவனுடைய புத்தியை கெடுக்குதான்னு பார்க்கறான் எவ்வளவு கொடுத்தா இவன் வந்து புத்தி நிதானம் இழக்காமல் இருக்கிறான்ங்கிறத கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து பார்க்கிறான் இந்த ஸ்டேஜுக்கு மேலே இவனுக்கு செல்வம் வரும்போது இவன் ரொம்ப ஆட்டம் போடுகிறான் என்று அவனுக்கு ஒரு காம்பன்சேஷன் காட்ஸ் காம்பன்சேஷன் என்று ஒரு வியாதி ஒரு துன்பம் ஒரு இக்கட்டு ஒரு சிக்கல் கொடுக்கடுகிறது அப்போ அதை நீக்கிறதுக்கு நீ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி சரியா போயிடுன்னு சொல்றானே அப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு நோய் நீங்குவதற்காக நாம் பிரார்த்தனை பண்ணுகிற போது பகவானுடைய அருளினாலே அந்த நோய் மட்டும் போறதில்லை அந்த நோய் வருவதற்கு காரணமான பாவத்தை செய்வதற்கு காரணமான தமோகுணம் அவன் ஆத்மாவில் இருந்தது இல்லையா அதுவும் சேர்ந்து போகிறது இப்போ மேல்மருவத்தூர் பங்காரடிகளா கிட்ட போறவங்க கிட்ட எல்லாம் அவர் என்ன சொல்கிறார் இப்போ உனக்கு நேரம் சரியில்லைப்பா நூறு பேருக்கு சோறு போடு சரியாக போயிடும் முந்நூறு பேருக்கு சோறு போடு சரியாக போயிடும் இப்போ நான் ஆழ்வாரது நிறைக்கு போயிருந்தேனே அங்கே ஒரு நியூஸ் கிடைச்சிது என்ன அப்படின்னா இந்த டிவிஎஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த நவ திருப்பதிக்கும் கைங்கரியம் எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போ நான் போய் பார்த்தபோது ஒவ்வொரு கோவிலும் புத்தம்பது கோவில் மாதிரி இருக்குது ஆனா நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் புசத்தை பரட்டி பாத்தீங்கன்னா இந்த நவதிருப்பதி ஒவ்வொன்னுக்கும் ஒரு விளக்கம் என்னன்னா இந்த கோவில் பாலடைந்து கிடக்கிறது ஒற்றையடி பாதையில் தான் போக வேண்டும் பெரும்பாலும் அர்ச்சகர் இருக்க மாட்டார் நீங்கள் இங்கிருந்தே அர்ச்சகரை கூட்டி போக வேண்டும் கதவு திறந்திருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் முள்காடுகளை விலக்கி பெருமாளை தரிசிக்க வேண்டும் காலில் முழு குத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் எழுதி இருக்குது ஆனா அங்க போய் பார்த்தா நவ பிரமாதமா இருக்கு என்ன கேட்டா பாண்டிச்சேரியில ஒரு கோவில் கூட அவ்வளவு புதுசா இல்லை அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் ரெண்டு அர்ச்சகர்கள் பரிசாரகர்கள் மடப்பள்ளி வாட்ச்மேன் குப்பை தொட்டி முத கொண்டு பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி நம்பர் ஒன் குப்பத்தொட்டி நம்பர் டூ குப்பத்து போட்டுருக்கு அதுக்கு காரணம் வேற இப்படி எழுதி நம்பர் போடலன்னா தொட்டி இருக்காது அது எங்கே போயிடும் உண்மைதான் உண்மைதான் அதனால என்னடா செய்தி அப்படின்னு பார்த்தா இந்த நவதிருப்பதிகள் மிகவும் சிதிலமடைந்து இருந்த காலத்திலே கேரளாவில உன்னி கிருஷ்ணன் என்ற ஒரு நம்பூதிரி அவர் என்னமோ பிரச்சனை போட்டு பார்ப்பாராம் பிரச்சனை போட்டு பாக்குறதுன்னா இந்த சோழி குலுக்கிறது ஒரு எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு அந்த கஷ்டம் தீரணும் அதுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னா அவருக்கு ஒரு தெய்வ வரம் இருக்கு அப்படி சோழி போட்டு பார்த்தா இத்தனை நம்பர் வந்தா அதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு கணக்கு இருக்கு அவர் என்ன சொன்னாரா இந்த நவ திருப்பதிகள் ரொம்ப மோசமா சிதில அடைஞ்சு கிடக்கு இந்த திருப்பதிகளை நீ வந்து புனருத்தாரணம் பண்ணினால் உங்களை பிடிச்சிருக்கிற சனியெல்லாம் விலகும் நீங்கள் நல்லா சௌக்கியமாக இருப்பீங்கன்னு சொன்ன பிறகு அவர் அதை எடுத்து செஞ்சிருக்கார் அதை எடுத்து செஞ்சுருக்கன்னா இவ்வளவு சிறப்பாக ஒருத்தர் செய்ய முடியுமா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறார் இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுக்குறார் இப்போ அந்த காலத்து செப்பு ஏட்டுப்படி ஒவ்வொரு அர்ச்சகருக்கும் சம்பளம் இரநூறுபா இருநூறுபாய் வச்சு என்ன பண்ண முடியும் இந்த காலத்தில் இரநூறுபா சம்பளம் அடுத்தாப்புல அங்க பல அறக்கட்டளைகள் நிறைவேறுவதற்கு வழியே இல்லாமல் இருக்கு நிலங்கரை சொத்தெல்லாம் இருந்து ஆனால் நிலுவை வசூல் பண்ண முடியாது அதாவது வேறவர் கைக்கு போயிடுச்சு இப்போ இந்த டிவிஎஸ்காரங்க வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு அர்ச்சகருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லை ஒரு சூப்பர்வைசரை போட்டு அந்த சூப்பர்வைசர் வந்து சுற்றி சுத்தி வர்றாரு எதுக்கடானா அர்ச்சகர் அட்டண்டன்ஸ் அர்ச்சகர் ஒழுங்காக வரணும் அவரு பாட்டுக்கு மாசம் மாசம் ஒன்னா தேதி சம்பளத்தை வாங்கிட்டு அங்கே வீட்டில் உகந்துடக்கூடாது இல்லையா டெய்லி அட்டண்டன்ஸு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒன்பது திருப்பதிக்கு இந்த சூப்பர்வைசர் போய் போயிட்டு வராரு அங்க பேஷ்கார கவனிக்கிறாரு ஒழுங்கு அர்ச்சனை அடிக்கடி விற்கிறாங்களா கோவில் வந்து ஜனங்கள் அசுத்தம் இருக்கிறாங்களா ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்கு இதெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னா இப்படி ஒரு தெய்வ காரியத்தை நாம் மேற்கொண்டு செய்யறபோது எந்த கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக இந்த காரியத்தை நம்ம செய்யறோமோ அந்த கஷ்டம் தீரது மட்டுமில்லை அந்த கஷ்டத்துக்கு காரணமா ஒரு பாவம் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த பாவத்தை செய்யறதுக்குரிய மனப்பான்மையும் மாறிவிடுகிறது அதை தான் கவனிக்கணும் அந்த அளவு தமோ குணம் அந்த அளவு ஒரு அஜானம் மனசனுடைய மனிதனுடைய மனசுல இருந்து நீங்கி விடுகிறது ஏன்னா அந்த அழுக்கு இருக்கும் பட்சத்தில் அவன் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த நோய் குணமாயிடும் ஆனா மறுபடி ஜாலியான உடனே பழைய அதே தப்பு பண்ணுவான் அதனாலே அந்த தப்பு பண்ணாதபடி அந்த தமோ நீங்க வேண்டும் என்பதற்காக பகவான் இப்படி ஒரு நியமனம் பண்ணியிருக்கிறான் அதில் பாருங்கள் பெருங்குளம்னு ஒரு திருப்பதி அந்த ஒன்போதில் அதில் அந்த கோவில் யானையை காமிச்சு எங்களை கூட்டிட்டு போனவர் இந்த யானையுடைய பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஏங்க எப்படி கேட்டால் நான் என்ன ஞானையா சொல்லுங்கள் நீங்கள் தானே அப்படின்னு இந்த யானையுடைய பேர் பீர் முகமது அப்படின்னாரு என்னங்க யானைக்கு பேர் வச்சாலும் வச்சுங்க பீர் முகமதுன்றீங்க அதாவது பீர் முகமது பிராண்டி முகமது என்ன செய்தி அப்படின்னா அதாவது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு முசல்மான் கந்துரிக்கு இந்த யானையை வளர்த்து வந்தாராம் கந்தூரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க பங்குஷன் முசல்மான் பங்கன் கந்துரி வருஷ வருஷம் நடக்கும் அதுக்கு வந்து இந்த யானை மேலே ஏற்றி கொண்டு போவார்களாம் இந்த யானை இந்த பெருங்குளத்து பக்கம் வரும்போது கால் முடமாகி அமர்ந்து விட்டது தனக்கு தெரிந்த மிருக வைத்தியர்கள் எல்லாம் கூப்பிட்டு வைத்தியம் பார்த்தா அந்த யானை வந்து தேரில இப்ப சாதாரண மனுஷ பேஷண்டா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு போகலாம் ஒரு யானைக்கு ஸ்ட்ரெச்சர் கட்டினா ஸ்ட்ரெச்சர் என்ன ஆகுறது அதை தூக்குறவன் என்ன ஆகான்னு சொல்லுங்க அதனால் அந்த ஆள் என்ன பண்ணாரா இந்த யானை விழுந்தது பெருங்குளம் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த ஆளுக்கு திடீரென்று ஒரு சர்வமத சமரச உணர்வு ஏற்பட்டு விட்டது இந்த பெருங்குளம் பெருமாளை பார்த்து ஒரு கும்பிடு போட்டான் ஓய் பெருமாளே இந்த யானை நான் கும்பிட்டு அல்லா வாழ குணமாகலை நீ இதை குணப்படுத்தினானா இந்த யானையை உனக்கே தான் கொடுத்துட்றேன் நான் ஆணை மட்டுமே செஞ்சு பார்த்துட்டேன் எவ்வளோ பணம் போட்டு வாங்கின யானை செல்லமா வளர்த்த யானை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான் என்னாச்சு தெரியுமா மறுநாள்ல இருந்து அந்த யானை மெல்ல மெல்ல எழுந்து நடக்க தொடங்கியது ஒரு வாரத்துல எந்த மருந்தும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா குணமாயி போச்சு அந்த எலும்பு கூடிவிட்டது உடனே அவன் கோயில் தேவஸ்தானத்துக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த யானையை உங்களுக்கு டொனேஷனா தர அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப அவங்க சொன்னாங்க யானைய யாரு வேணாலும் டொனேஷனா கொடுக்கலாம் வாங்குறவன் பாடத்தான் என் பெரிய பாடு அதுக்கு எவன் சோறு போடுறது அதுக்கு சாப்பாடும் கொடுப்ப யானை அப்படின்னு இது எப்படி சொல்கிறீங்க நான் வேண்டுதல் வைக்கிற போது யானையை கொடுக்குறதா தான் வேண்டுதல் வைச்சேன் சோறெல்லாம் கொடுக்க முடியாதுங்கன்னு அப்போ என்ன பண்ணாங்க இந்த டிவிஎஸ்க்கு அவங்க எழுதி கேட்டாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இந்த யானைக்கு என்று ஒரு நாளைக்கு எட்டு கிலோ அரிசி கா கிலோ மஞ்சள் மூணு கிலோ எண்ணெய் அப்புறம் அந்த யானை பாகனை கேட்டாங்க என்னென்ன இந்த யானைக்கு உணவுன்னு அவ்வளவும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தான் அவ்வளோவும் சொல்லி நாங்கள் ஏற்றுக்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து ஏறக்குறைய நாலு அஞ்சு கோவில் யானை இருக்குது அந்த யானைக்குன்னு வேற தனியா படி அளக்குறாங்க எல்லாம் ஒவ்வொரு யானையும் கொழுகொடு இருக்குது எலும்பு ஒரு இடத்துல இங்க பார்க்க முடியாது அப்படி இருக்கு இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன் மனிதனுக்கு கஷ்டம் வரலேன்னா இந்த மாதிரி கைங்கறெல்லாம் நடக்க போகுதா சொல்லுங்க ஒரு பணக்காரனுக்கு துன்பம் வந்தா அவன் தன் பணத்தை இப்படி செலவு பண்றான் துன்பம் வரல பிரச்சனை போட்டு பார்க்கல ஒருத்தர் சொல்லலைன்னு சொன்னால் அவங்க செய்ய போறாங்களா செய்ய போறதில்லை அப்போ துன்பங்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன பகவானை நோக்கி இந்த ஆத்மா வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்றன அப்படி துன்பம் கொடுக்கப்படுகிற போது துன்பம் நீக்கம் நடக்கிற போது துன்பத்துக்கு காரணமான பாபகர்மாவும் அந்த பாபகர்மாவுக்கு காரணமான அஜ்ஞானமும் நீங்குகிறது அததான் இந்த ஸ்லோகத்திலே பாக்குறோம் நான் என்னன்னா இருள் ராத்திரி முழுக்க இருட்டுல இந்த ஆத்மா கிடந்தது அந்த இருள் நீங்கியது இருள்ங்கிறது துன்பத்தை குறைக்கும் துன்பத்துக்கு காரணமான பாபகர்மாவை குறைக்கும் அந்த பாபகர்மாவுக்கு காரணமான அஜ்ஞானத்தை குறைக்கும் இந்த மூன்றும் விலகுதா அப்படின்னா அப்போ தினமும் காலையில சூரிய நாராயணனை தியானிக்கிற அந்த ஒரு சனநேர தியானமானது எவ்வளவு நன்மைகளை செய்கிறது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ஒரு வாசுதேவ கோஷ் என்ற ஒரு குஷ்டரோகியை கூட்டத்துக்கு தூரத்தில் தள்ளி நிற்பதை பார்த்து அருகே வரச்சொல்லி ஆற தழுவி கொண்டார் அவர் தழுவிய அந்த கணமே குஷ்டரோகம் நீங்கியது அது எப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நீங்க பெரிய மகான் அப்படி அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு உங்களை பார்க்க ஏன் உங்களால் செய்ய முடியல ஈஸியான விஷயமாச்சு நமக்குள்ளே பகவான் இருக்கிறான் பகவான் எங்கும் இருக்கிறான் அவனால எல்லாம் செய்ய முடியும் இதே வேதம் சொல்லுகிறது அதை அறிஞ்சு உணர்ந்து இந்த காரியம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது நடக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிறார் அது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆனா நம்மால செய்ய முடியுமா இந்த சிற்பிகளை கேட்டால் சொல்லுவாங்க இந்த அழகான யானை சிற்பத்தை எப்படி செதுக்கினீர்கள்னா ஒரு பெரிய பாறாங்கலை எடுத்துக்கிட்டேன் யானை மாதிரி எது எது இல்லையோ அதை பண்ண வெட்டி தள்ளிவிட்டேன் யானை வந்துருச்சு அந்த யானை உள்ளுக்குள்ளதாக இருந்துச்சுமா ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு நாம் அதை செய்ய முயற்சி பண்ணினா உலகத்தில் எந்த ஜெந்து மாதிரியும் இல்லாத ஒரு உருப்படி வழியே வருவாங்கிறது அதுக்கு நாமே பேறுபட்ட வேண்டியது தான் அந்த மாதிரிலாம் ஆகிடும் அது காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளும் அந்த சூரிய ஒளி இருக்கிறது இந்த உபனிஷதம் சொல்கிறது அதுதான் என்பது வெளியிருந்து வருவதில் ஞானத்துக்கும் கீழ்நாட்டு ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்றான் புதுசா நீங்க குச்சி வச்சு பலப்பம் வச்சு எழுதுனா எப்படியோ அது மாதிரிதான் ஞானம்ங்கிறான் இந்த ஆத்மாவில ஞானம் புதிதாக வந்தேறின்றான் ஆனா இந்தியர்கள் சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறார்கள் ஞானம் வந்தேறியல்ல அது ஏற்கனவே இருப்பது அப்போ ஒரு ஒளி மிகுந்த கண்ணாடி மீது சகதி மூடியிருக்கிறது அந்த சகதியை விளக்கிறது தான் ஞானம்ங்கிறான் ஞானத்தை தேடி இவன் போக வேண்டியதில்லை அது ஏற்கனவே அவனுக்குள்ளே இருக்கிறது அதை வெளிக்கொணர்வது தான் ஞானம் அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது இருள் மூடியிருக்கிறது இந்த உலகத்தை அந்த இருளை நீக்கிய உடனே ஞானம் ஸ்புரிக்கிறது அப்போ ஞானம் என்பது அவனவனுக்குள்ள ஏற்கனவே புதை இருக்கிறது அதை நாம் உண்ணும் உணவினாலும் சேரும் சகமாசத்தினாலும் அதை நாமே மூடி வைத்திருக்கிறோம் பகவான் பாடுபடுகிறான் ஒரு விவசாயத்துக்கு அது என்ன விவசாயம்டான்னா இந்த ஆன்மீக விவசாயத்துக்கு இந்த ஆன்மீக விவசாயத்திலே ஞான பெயரை நட்டு நாற்று நட்டு அதை முளைக்கி வைத்து அது பலன் அறுக்கிறான் அது அஜானம் என்றால் என்ன என்று உணர்ந்து அதை கைவிட்டு விடுகிறது அந்த ஒரு உபனிஷ தத்துவத்தை நாம இங்கே பார்க்கிறோம் அடுத்தா போல பிரபரிஷி உத்தரேயத் விஷி தமசி வருது பாருங்க இந்த பகவான் தானே பார்க்கிறான் அவன் வந்து இந்த உயிர்களுடைய நிலை என்ன என்பதை அவன் தன்னுடைய அன்பு கண்ணோட்டத்தினாலே பார்த்து அவன் இதை செய்கிறான் இந்த சூரியன் என்பது வருவதும் போவதும் யாரு கண்ணையும் உறுத்துறதில்லை சூரியன் உதிக்கிறது பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை நாம நினைக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும் போகும் நாள் வரும் போகும் அப்படின்னு ஆனால் ஒவ்வொரு இரவும் பகவான் என்ன பண்றானா இந்த ஜீவாத்மாக்கள் செய்யக்கூடிய அனந்த கூடி பாவங்களையும் மனதிலே பொறுத்து கொள்கிறான் சரி இந்த உயிர்களுக்கு புத்தி வராது மறுபடியும் வாய்ப்பு கொடுப்போம் என்று ஒவ்வொரு நாள் விடியில் போதும் சூரிய இந்த உயிர்கள் மீது இறக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இன்று திருந்துகிறார்களா அப்படின்னு அதான் வந்து நம்மாழ்வார் ஒரு பாசனத்துல சொல்றார் சூரியன் உதிப்பது எதற்காக என்றால் ஒவ்வொரு சூரிய உதயத்தின் போதும் பகவான் இந்த ஆத்மாக்கள் உய்ய மாட்டார்களா என்று எண்ணி ஏங்கி உதிக்க வைக்கிறானா ஆனா இவங்க சூரியன் உதிச்ச உடனே எந்திரிச்சிரபோது ஆஹா இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு நாளைக்கு லீவு இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ இருக்கு அப்படின்னு இவங்க காலையில படுக்க விட்டு எழுந்திருக்கிற போதே இவர்கள் திட்டங்கள் எல்லாம் இந்த உலகை பற்றியதாக இருக்கிறது என்று ஒவ்வொரு சூரியோதயமும் பகவான் செய்யக்கூடிய ஒரு முயற்சி இந்த ஆத்மாவானது கடை தேர்தா என்று ஒவ்வொரு சரீரத்தை விட்டு இந்த ஆத்மாவை மாற்றி இன்னொரு பிறப்பு கொடுக்கிற போதும் பகவான் கண்ண நீரோடே எழுதுறார் வீட்டுல அந்த பரமாத்மா என்ன பண்றானா ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இருந்து என்னை நீ அறியாயோ இந்த ஜோதியை புரிந்து மாட்டாயோ என்று ஒவ்வொரு ஜென்மா முடிகிற போது இவன் அழுகிறானோ இல்லையோ அவன் அழுகிறானா பரமாத்மா ஒரு ஜென்மா கொடுத்த நூறு வயசு ஆயுசு கொடுத்தேன் நீ பண்ண அடாவடியில் இருபது வயசு ஆயுச நீயே குறைச்சிக்கிட்ட எண்பது வயசுலயே செத்து போன அந்த எண்பது வயசுலையும் முப்பது வயசு வராத வியாதியெல்லாம் வந்துருச்சு எல்லாம் உன்னுடைய தேவையற்ற நடவடிக்கைகளால இந்த ஒரு ஜென்மா பூரம் அவுட்டு இப்ப என்ன பண்ண போற அடுத்த ஜென்மா கொடுக்க போறேன் இப்படி எத்தனை ஜென்மா கொடுத்துருக்குது மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து தோல் மாறி தெரியும் என்று வியாக்கியானத்திலே சொல்வது போலே அப்படி ஆயிடுச்சு என்று அவன் கண்ண என்று எழுதுகிறார் அப்படியாக இங்கே வந்து உத்வீக் எழும்புகிறான் இந்த பார்த்துட்டு கவலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ன ஆகுதுன்னா பஞ்சம் ஏற்படுகிறது அதனாலதான் அன்றாடம் காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் நீங்க வந்து மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவங்க அப்படி பண்ணுங்க அப்படி இல்லாதவர்கள் வெறுமனைய வார்த்தையாலே மனசாலே சொல்லலாம் ஒரு வணக்கம் போட்டுட்டு மந்தேகர்கள் என்ற ராட்சசர்கள் என்று ரெண்டு நாமா சத்துருசம்ஹார நாமா ரெண்டு சொல்றது அது வந்து சிறந்த சந்தியா மந்திரம் இப்படி மந்திரம் எல்லாம் பலிக்குமா அப்படின்னு சொன்னா பலிக்கும் இதுக்கு சாஸ்திரத்துல ஒரு மேற்கோடு இருக்கு திரிதன் என்ற ஒருவன் இருந்தான் அவன் வந்து ஒரு யாகம் செய்ய வேண்டிய நேரத்திலே ஒரு பெரும் பள்ளத்திலே தடுக்கி விழுந்து விட்டான் அவ யாகம் செய்வதற்குரிய பொருள் ஒன்றுமே இல்லை அந்த நேரம் தவறிவிட்டால் அந்த யாகம் செய்ய முடியாது அப்போ அங்கு இருக்கிற காய்ந்த சருகுகளை எடுத்து கூட்டி அதை வந்து தன் சிக்கி முக்கிக் கல்லாலே எனக்கு யாகம் செய்ய எந்தவிதமான கருவியும் இல்லை ஆனால் இப்பொழுது நான் பற்ற இந்த நெருப்பு யாகம் என்று நினைத்து தேவர்களை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறங்கி கேட்டுக்கொண்டான அப்போ தேவர்கள் தோன்றி அவனுக்கு வரமுறையினார்கள் அவன் கேட்ட வரத்தின்படி உதித்ததுதான் சரஸ்வதி நதி என்று புராணங்கள் சொல்லுகிறது அதனால் இப்படி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற போது இப்படி ஒரு மானசிகமான வாச்சிகமான உங்களுக்கு மாத்திருபாஷையில் என்ன செயலியில் சொல்ல முடியுமோ அந்த பாணியில் செய்யக்கூடிய சந்தியாபந்தனமும் பலன் தரும் அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாதான் இந்த சூரியனுடைய பாதை நமக்கு நன்மை தருவதாக இருக்கும் சூரியனுக்குன்னு ஒரு பாதை இருக்குது அதாவது பூமி தான் சுற்றுகிறது உண்மைதான் எல்லா கிரகங்களையும் சேர்த்து கொண்டு இந்த சூரியனும் கேலக்ஸியில ஒரு ரூட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கு அதை இன்னும் வந்து கண்டுபிடிக்க இந்த விஞ்ஞானிகளால் இயலவில்லை ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கு இந்த சூரியனுடைய பாதையானது சற்று ஒரு மயிரிழை மாறுமானாலும் என்ன ஆகும்னா எரிமலைகள் வெடிக்குங்கிறான் இப்ப பூமியில எரிமலைகள் எப்படி தோன்றுகின்றன கேட்டா பூகர்பத்துக்குள் இருக்கிற உஷ்ணத்துக்கும் சூரிய மண்டலத்தினுடைய ஒளி மண்டலத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு அவன் வந்து அங்கிருந்து கொஞ்சம் ஒரு மயிலை நெருங்கி வருகிற போது பூகர்பத்தில் இருக்கிற உஷ்ணமானது அதிகமாகிறது அது பொறுக்காமல் வெடித்து எரிமலைகள் கிளம்புகின்றன ரொம்ப லோகாயுதமான ஜீவி மனிதன் வாழ்கிற போது இப்படித்தான் எரிமலைகள் வெடிக்கின்றன என்று சாஸ்திரத்துல பாக்கிறோம் அதனாலே அவனுடைய கருணையை எண்ணி நீங்கள் வழிபடுங்கள் வீதாபுரத்தின் பிராகு ஜன்தூன்னு தந்தூன்யதாம் யானத்தனு வித்தனுத்தே திக்ம ரோச்சிர் மரீச்சின்னு இந்த திக்ம ரோச்சிர் மரீச்சின்ங்கிறதுல என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால் சூரியனுடைய சில கதிர்கள் விஸ்வகர்மாவால் வெட்டப்பட்டன அதை வச்சு விஷ்ணு பகவானுக்கு அவன் சக்கரத்தாழ்வார் செய்து கொடுத்தான் சிவபெருமானுக்கு சூலத்தை செய்து கொடுத்தான் என்று சாஸ்திரம் பார்க்கிறோம் அதாவது தீமையை போக்குவது நோய் சத்துருக்கள் கடன் தொல்லை இது எல்லாத்தையும் போக்குற விஷயத்துல சுதர்சனும் சரி இந்த சூரியனுடைய கதிர்களும் சரி ஒரே டெர்மினாலஜி யூஸ் பண்றாங்க சக்கரம் யுகாந்தானல திக்மநேமி பிரமத சமந்தாத் பகவத் பிரயுக்தம் அப்படின்னு ஒரு சுலோகம் உண்டு திக்மநேமி என்றால் சுதர்சன ஆழ்வானே உன் கூறிய பகுதியினாலே நாலாபுரமும் சுழன்று என் எதிரிகளையும் என் துன்பங்களையும் போக்குவாயாக இந்த இடத்துல நோய் நீக்கத்துக்கும் சத்துருசம்ஹாரத்துக்குமான பீஜம் அது திக்ம ரோச்சிர் மரீச்சின்னு இதை வந்து ஒரே வார்த்தையால் சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லாமல் மூன்று வார்த்தையால் போடுறார் திக்ம என்றால் ஷார்ப்பு ரோச்சிஸ் என்றால் பிரைட்டு மரீச்சின்னா கதிர்கள் அதாவது கூர்மையாகவும் ஒளி மிகுந்ததாகவும் பிரகாசமாகவும் இருக்கக்கூடிய கதிர்களை அப்படின்னு சொல்றதுனால இப்போ மயூர் கவி என்ன சொல்றார் இந்த வாசகத்தை சொல்லும் போதே உங்கள் நோய்கள் உங்கள் எதிரிகள் ஒழிந்தார்கள் உங்கள் கடன்கள் ஒழிந்தன இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம காஞ்சி பரமாச்சாரியர் இல்லை அவற்றை சொல்ல சொன்னா இதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு இதெல்லாம் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு பீஜம் இதில் தான் வந்து அது ஷார்ப்பவரே இருக்கு அப்படின்னு அதை உணர்ந்து சொல்லணும் அதுக்கு தான் நிறுத்தி சொல்றேன் நான் தே சாந்திரி பூய சத்யஹா சாந்திரி பூயஹா அப்படின்னு சொன்ன அணுக்கமாயிருந்து சூரியனுடைய கதிர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் அணுக்கமாயிருந்து என்றால் இரவிலும் பகலிலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் அந்த சூரிய நாராயணன் உள்ளிருக்கிற அந்தரியாமையோடு இணைந்து உங்களுக்கு அருள் செய்வானாக அடுத்தது கிரம விஷத தசாஷா தசாலி விஷாலம் இது என்னன்ன மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில துன்பங்கள் அவன் குடியிருக்கிற இடத்துல இருந்து தான் வருங்கிற அவசியம் இல்லை சில சமயத்தில் டெல்லியில் உட்காந்துருக்கிறவனுக்கு திடீர்னு கன்னியாகுமரியிலிருந்து ஒரு துன்பம் வரும் ஏன்னா ஒருத்தன் லெட்டர் போடுவான் இந்த மாதிரி அன்புள்ள சிவராமகிருஷ்ணனுக்கு நீ டெல்லியில் இருக்கிறாய் என்று எனக்கு ரொம்ப நாள் தெரியாது யாருமே சொல்லவில்லை நேற்று தான் உன்னுடைய தந்தையை சந்தித்தேன் இப்போ வந்து நீ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் வாங்கியிருந்த ஆயிரம் ரூபாயானது வட்டியெல்லாம் சேர்த்து பதினோராயிரம் ஆகிறது இதை நீ தயவு செய்து உடனடியாக கீழ்கின்ற விலாசத்துக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவன் டெல்லியில உட்காந்துருக்கிறான் இவனுக்கு கடிதம் கன்னியாகுமரியிலிருந்து வருது அப்போ துன்பம் வந்து நமக்கு பக்கத்து வீட்டில இருந்துதான் வரணுங்கிற அவசியம் இல்லை உலகத்தினுடைய எந்த பாகத்திலிருந்தும் வரலாம் அதை தான் இவர் சொல்றார் தச ஆஷா தசாலி விஷாலம் பத்து திசைகளிலும் பறந்து கிடக்கும் எல்லா இடத்திலும் இருந்தும் உங்களுக்கு மங்களே வர வேண்டும் தீமைகள் வரக்கூடாது இப்போ இந்தியர்கள் ஒரு காலத்தில் ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதுக்கு காரணம் என்னடா அப்படின்னா நம்ம யாரும் தோற்கடிக்க முடியாது நமக்கு துன்பமே கிடையாதுன்னு இருந்தாங்க அவர்கள் தமக்குள்ளே கணக்கு போட்டு கொண்டிருந்தார்கள் ஊற்றுமலையார் என்ன நினைச்சார் இந்த திண்டுக்கல் ராஜாவால் நமக்கு தொல்ல இல்லைன்னு நினைச்சார் திருவனந்தபுரம் மகாராஜா என்ன நினைச்சார் சோழ பாண்டியர்களால் நமக்கு தொந்தரவு இல்லைன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த இந்திய நாட்டு ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் தலைவலியா பாரசீக நாட்டிலிருந்து வந்தான் நாதிரிஷா முதலி ஆழ்கள் வந்தார்கள் அவர்கள் கைவர்கணவாய் வழியாக உள்ளே நுழைந்து இந்தியாவை ஆயிரம் ஆண்டுகள் ஆட்டி படைத்தார்கள் காரணம் என்ன இப்படி பத்து திசைகளிலும் எங்களை காக்க வேண்டும் என்று அவர்கள் சூரிய பகவானை வேண்டவில்லை எங்களுக்கு எந்த திசையிலும் இருந்து துன்பம் வரக்கூடாது எல்லா திசைகளிலிருந்து மங்களங்கள் தான் வர வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அப்போதைய வசதிகளை பார்த்துட்டு எங்களுக்கு அங்கிருந்து என்ன துன்பம் வரப்போகுது இங்கிருந்து என்ன துன்பம் வரப்போது என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு எல்லா திசையிலிருந்து துன்பம் வந்தது மேலிருந்து இடி விழுந்தது கீழே இருந்து பூமி பிளந்தது எரிமலை வெடித்தது மேற்கிருந்து துலுக்கர்கள் வந்தார்கள் இந்திய நாட்டை துண்டாடினார்கள் அதனால நமக்கு எந்த திசையிலிருந்து எப்போ எப்படிப்பட்ட துன்பம் வரும் தெரியாது எப்படிப்பட்ட துன்பமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப விஸ்தாரமாக அந்த வார்த்தைகளை போடுறார் இப்போ சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுறபோது ஏன்பா பொண்ணு கல்யாணமெல்லாம் ஏற்பாடு பண்ணதாக கேள்விப்பட்டேன் கொஞ்சம் பொறுமையாக நல்ல ஒரு மங்களமான மாதமாக பார்த்து செய் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எல்லை சாமியும் நான் வந்து வர்ற மாதத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு பத்திரிக்கை அடிச்சிட்டியா பத்திரிக்கை என்ன அடிக்கலை அடிக்க கொடுக்கணும்னு பார்த்துக்க எதுக்கும் வந்து ஜோசிக்கலாம் கேட்டுட்டு செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மனசுல என்ன தோணுதுன்னா இந்த நேரத்தில் அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது அது நல்லதில்லை ஆனா ஓப்பனாக அதை உடச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு யோகியதை இல்லை கொஞ்சம் பொறுத்த செய்யணுன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவர் என்னமோ சொல்றாரு அப்படின்னுட்டு இவங்க கல்யாணத்தை பண்ணினா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ரெண்டு பொண்ணு இருக்கு அது அமெரிக்காவில் இருக்கு அப்படிங்கிற விவரம்லாம் அப்புறம் வருது ஒரு ஒரு மாதம் பொறுத்து இருந்தா அந்த ஒரு மாச கால இடைவெளியில அமெரிக்காவில இருந்து ஒருத்தன் நமக்கு சொந்தக்காரன் வரக்கூடிய நாளும் என்ன பண்றது என்று வருந்தும்படியாக இருக்கும் அது போல இவர் என்ன சொல்றார் ஒரு சூச்சகமாக சொல்றார் என்ன விஷதா தசாலி விஷாலம் மனிதனுக்கு துன்பம் என்பது மேலோகத்திலிருந்து வரலாம் கீழுலகத்திலிருந்து வரலாம் அஷ்டதிக்கிலிருந்து வரலாம் தூரத்திலிருந்தும் வரலாம் அருகாமையிலிருந்து வரலாம் அனாவசியமா போதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு என்பதாக அவர் எழுதுகிறார் அடுத்தாப்புல சஸ்வத் சம்பாத அம்பரம் அமலமலம் இப்போ ஆகாயத்தை இவன் வெளிப்பாக்குகிறான் ஆகாயம் என்பது வித்யாதரர்களும் தேவர்களும் நடமாடக்கூடிய இடம் அந்த தேவலோகத்திலேயே வந்து அடிக்கடி மலம் ஏற்படுகிறது அதான் அமல மலம் அமங்கலங்கள் அங்கே பகவானுடைய கருணை இல்லாமல் அவர்களால் அதிலிருந்து உய்ய முடிவதில்லை அந்த ஆகாசம் உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கு அன்றாடம் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் டேக் எ லெசன் ஃப்ரம் தாட் தேவர்களுக்கும் அவன் கருணை இல்லை என்றால் அசுரர்களே அவர்களை ஏறி மயந்து விடுவார்கள் அதனால அவனுடைய கருணை உங்களுக்கு என்றென்றும் தேவை என்று அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் பிரபுஷதி உத்தரீயத் திம்மீன் கிரம விஷதா தசாலி விஷாலம் சம்பாதோ அம்பரம் அமலமலம் மங்களம் வோ திசந்தோ என்று கூறி இந்தளவில நிறுத்திக் கொண்டு இன்றைய உபயதாரர்களான திரு பி வேணி மாதவன் அவர்களுக்கும் திரு த பச்சையப்பன் அவர்களுக்கும் திரு இ பழனி அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிப்படை பெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் ஒன்று வழக்கம் போல வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை ராமர் சகசுனாமோ மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதுரத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்னார்